الحمد لله الذي أدانا لهذا وما كنا لنا كددي الأولان أدانا الله الصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله أما بعد اللهم طل على قيدنا محمد وعلى آل محمد مبارك وسلم وسليما نسيلا نسيرا ارْسَلَهُ بِالْحَقِّ وَنَذِيرًا بَيْنَ يَدَيْ قَوْمٍ قَوِيِّينَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَنَامَ الَّذِينَ صَالِحُونَ فِي الْقَبْرِ وَقَالُوا يَا وَيْلَنَا مَن بَعَثَنَا مِن مَّرْقَدِنَا هَٰذَا مَا وَعَدَ الرَّحْمَٰنُ وَصَدَقَ الْمُرْسَلُونَ إِن كَانَتْ هَٰذِهِ إِلَّا حَيَاةً دُنْيَا وَمَا مَعَ الْحَيَاةِ الدُّنْيَا إِلَّا مَتَاعٌ غُرُّ وَزِينَةٌ ۚ يَٰقَوْمِ آمِنُوا بِاللَّهِ وَرَسُولِهِ ۚ قَدْ جَاءَكُمُ الْحَقُّ مِن رَّبِّكُمْ ۖ فَمَنِ ابْتَغَى صلى الله عليه قال النبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كان تهجره الى الله ورسوله فهاجرته الى الله ورسوله ومن كان تهجره الى دنيا او امراه ينتهي بها فهاجرته الى ما هاجر اليه وكما قال عليه الصلاه والسلام கணித்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இருந்தவர்கள் அல்லா சுபகான போத்தால செஞ்ச அன்பினால சிறுனால இறக்கத்தினால வேதமான மதுரைக்குரிய தொழுகையை தொகுதிட்டு அல்லாக்கு விருப்பமான இடத்துல அமர்ந்து அல்லாக்காக விருப்பமான பேச்சுகளை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்தை தருவோம் நல்லா நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தால நம்முடைய திறமையால அமல் செய்ய முடியாது பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாது இது அல்லா தந்த ஏற்பாடு அல்லாவுடைய ஆகப்பெரிய ஞானம் அல்லாட நாட்டமில் ஒரு அடியடுத்து வைக்க முடியாது அல்லாட நாட்டமில் இந்த பள்ளியில் அமர முடியாது அதெல்லாம் நம்ம என்ன செய்வத்தை இல்லாபில்லான்னு ஓரிக்கிறோம் இந்த லாகவுல வலாபூவத்தை இல்லாபில்லா இருக்கிறேன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் மாத்திரம் தான் இது சொன்னா அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது என்ன வார்த்தை ஒருத்தரவர் ரசி சுப்தொருவிச்சான் போக்கு பிறகு ஏதோ ஓதினா சகாபிய ரொம்ப கவனிப்பான் சுகை பிரதி எல்லாம் வரக்கூடிய ஹனி ஓதின பிறகு கேட்டாங்க யாரும் சூழல நீங்க ஏதோ பாய அசு விலங்கல் என்ன ஓதின உடனே ரசூருபாய செல்ல என்ன ஓதினாங்க ஏன் ஓதினா ஒன்னு என்ன ஓதியம் ஏன் ஓவியம் நபி கிடைக்குமா சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த உருத்துக்கு எப்படி எல்லாம் நத்தீனம் செய்ய முடியுமோ அதை பயன்படுத்தி விட்டான்னு பாரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள்ட்ட மூணு தன்ப இருக்கு ஒன்று நாட்டாலும் மக்களுக்கு நல்லது சொல்லிகிட்டே இருப்பார் நல்லது கேள்வி கணக்கு சதுக்கம் நரகம் துனியா பாதி பயணம் பயக்கூடாது எல்லாம் இருக்கிறான் இருப்பான் ரெண்டாவது அமீன் மாதிரி இருந்தது ஒரு லட்சத்தி இருபது அமீன் அம்பிஜையா மோசடி இல்லை பொய் இல்லை அமானிசுக்கு மோசடி இல்லை மூணாவது மாத்தலுக்கு மாலை காட்சி நாங்க செய்கின்ற வேலைக்கு கூலி அல்லா மாத்திரம் தரும் உங்கள்கிட்ட கொள்கை என்ன செய்வோடைய பணி கூலியா மனிதனாக பள்ளிக்கு போன ஒருத்தர் பால் கொடுக்கப்பட்டு முகம்மார் ரெண்டும் அதுக்குமால தண்ணியை கலக்கறது தப்பு தண்ணில பால கலக்குறதும் தப்பு நிறைய பேர் பாலல தண்ணி ஊற்றுற தண்ணீர் பல ஏன்னா பாலில தண்ணி கலக்கிறது ஹலாம் அப்ப தண்ணியில பால் ஊற்றுறது ஹலால் பால் நாட்டில் பால் தண்ணி பால தண்ணி ஊற்றுறது அப்புறம் தேனை இன்னொரு நேரம் பாலை குடிச்சிருக்கலாமே ஏன் தீன் வரைய செஞ்சுங்க ஏன் இத்திரா செஞ்சு பால தேனை கலக்க விரும்பாத ரசூலுல்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க நம்ம திருமணத்தை வச்சுக்கிறோம் நம்முடைய திருமணத்தை பார்த்தேன்னு வைக்கணும் நம்பி தலது அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த உதவி அஞ்சு விஷயம் சொன்னாங்க சொன்னாங்க முதலாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரம் யாரு நடுத்தரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பானோ அல்ல அவன மௌத்து பணக்காரனாவே வைப்பான் பள்ளியை விடுங்க ஒவ்வொரு ஆளுக்கும் கட்டி இருக்கும் துணி கட்டி அப்பதான் அடிக்கு இருநூறு அடிக்குவோம் அண்டாடுகள் பாரு வாழ்க்கை என்ன அறுபது எழுபது வருஷம் போது வயசுமான காரியம் நடுத்தரமான சாப்பாடு நடுத்தரமான வீடு நடுத்தரமான வாகனம் நடுத்தரமான ஆடைகள் நடுத்தரமான திருமணம் பறக்க எல்லாருமே ரெண்டாவது யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரம் வீண் விளையம் செய்வான் அவன் எல்லாம் கடல்ல உழுவு எடுத்தார் கடல்ல உருவெடுக்கிறார் ஒரு தடவை கழுவுறது பருவம் மூணு தடவை கழுவுறது நாலாவது தடவை கடல்ல உருவெடுக்கிறேன் அது பேசாரு கடல் தானே சமுத்திரந்தானே அது இல்லை சட்டம் என்ன ஒரு தடவை பருவ மூணாம் தடவை சுண்ணத்து நாலாம் தடவை குட்ல வீண் வரையும் செய்பவன் வீண் வரையம் செய்பவன் அல்லா நேசிக்கிறதே வீண் பாதுகாக்க முன்னால் அல்ல ஏரியா சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போனோம் வயசு அதாவது கருத்து வெடியும் முட்டுக்காலுதான் காலத்தில் வசதியோடு என் மூத்த மக திருமணத்துக்கு நான் என் கொஞ்சாதி என் பிள்ளைங்க எல்லாம் போனால் துணி வாங்குறதுக்கு வெளிநாட்டு நெல்சியம் போறவாறு டிக்கெட்டுக்கு ஹோட்டலுக்கு சாப்பாடுக்கு மட்டும் பத்து லட்சம் ரூபாய் சரி துணி எல்லாம் சில லட்சம் ஆயிரும் ஏன் இலங்கையில் துணி வாங்கினா அவரோட புள்ளோட உடம்பு மறையாத சிலோனில் இருக்கிற சே சேலையை கட்டினா உடம்பு வெளியே தெரியுமா இந்த மாப்பிள்ள போ அதிகமாக எல்லா சந்தர்ப்பத்திலும் வந்துருச்சா அல்லாத அல்லா தந்தா நினைக்காய் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் என்ன கடிப்பா சொன்னாங்க மூசா அலைத்தலா கூட கேட்டாங்க களியும் இல்லையா இல்ல நான் உண்டு களியும் இருபத்தி நாலாயிரம் வார்த்தைகளுக்கு நேரம் பேசிருக்கிறாங்க துணியால இருந்து ஸ்பெஷலா உண்டு லாயில் ஆகி மூணாம் தடவை லாயில் ஆகி சார் விலங்கு வைக்கணுமே எல்லாம் சொன்னா ரெண்டு தடா தேடுங்க ஏழு வானம் ஏழு பூமி சூனியல் நான் அல்லாத மத்த எல்லாம் அரிசி உருசு லவுகுலமு மலாய்கமார் சொருக்கம் நரகம் எல்லோரும் அடுத்த தரா போடுகத்தால் தாங்க ஒரு தராச எடுக்கோம் எடுத்து ரெண்டு தராசு இருக்கு இப்ப ஒரு தராத்துல ஒரு புலிவாறு புலி ஒரு புலிவா போட்டோம் விடுங்க புலி பேரங்க புலி பேரத்தில் போட்ட அடுத்த தரத்தில் போட்ட கீழே போது மேலே போகும் போட்டாலே கீழே போது தராசு அல்லா என்ன சொல்றான் ஏழு வானத்தை வைங்க ஏழு பூமியை வைங்கத்தை வைங்க ஏழு வானம் வைக்க தேவையில்லை ஏழு கல்லு வைச்சாலே போதும் அதுதான் கீழே போதும் அல்லா ரசூடைய பேச்சு விளங்கணும் ஈமான் வேல் ஈமான்ட ஒளி ஒிலே அல்ல அரசு பேச்சு அதுக்குதான் இந்த ஈமாண்ட உழைப்பு செய்யும் உதாரணமாக ஒரு கடை இருக்குது லட்சம் பொறுமறையான சாமான் வருது கடையில இறக்கி ஆச்சு ஒரு மூணு லோக்கெளம் தொண்ணூறு லட்சம் சாம இறங்கிருச்சு முதலாளி என்ன பண்றாரு ஒரு கோடிக்கு செக் ஒன்று கொடுத்த சொல்லுங்களேன் இப்பூரியா இந்த செக்மதியா பேச மாட்டேங்க ஒரு கோடி செக் பம்பா ஒரு செக் பயிரி பம்பா இருப்போம் அந்த செக் ஒரு செக் பாஸ் ஆகும் சாமம் ஒருமதியா இந்த தான் பொறுமதியா சொல்ல மாட்டியா இப்ப வாசரிங்க நூறு போடல ஒரு தரா ஒரு கோடி போடுங்க ஒரு டயர் போடுங்க வாழைப்பழம் ஆனால் பொறுமதி இருபத்தி நாலு அபிமார்கள் சொன்னது அதுல முதலாவது என்னது முதல் எத்தான் என்ன அர்த்தம் இல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமா இந்த உலகத்தில் வந்து சொன்ன முதல் அர்த்தம் வார்த்தை இல்ல இல்ல என்ன பொண்ணக் கொண்டு ஒன்றுவில்லை இல்லை முதல்ல வந்துருவோம் இல்ல ஒல்லாதான் இல்ல லாபம் அவன் பிரமாண்ட நெருப்புறாங்க விழுறவரை விழுந்தாங்க இப்ராஹிம் அலை நெருப்புக்குள்ள விழுந்த பிறகுதான் அல்ல சொன்ன சொல்ல என்ன கேக்குற உங்கள்கிட்ட இப்ராஹிம் அலைத்ரா நெருப்ப குளிராக ஏசியாக கூட நேரம் போச்சு சொல்லுங்க இப்ராஹிம் அலைத்ரா அது போலதான் அல்லா அப்படியே ஏசி ஆகிட்டு அப்படியா எவ்வளவு நேரம் போச்சு யாருக்காவது தெரியுமா இப்ராஹிம் அலைஸ்லாத்துடைய அந்த பிரமாணமான நெருப்பை ஏசியாக்கு எவ்வளவு நேரம் போச்சு நேரம் போகல கைமாடும் போதல் இல்ல நெருப்ப கொண்டு ஒன்றும் இல்லை அல்லாஹ் நாடினா நெருப்பை ஏசி ஆக்குவா அதே அல்லாஹ் நாடினா ஏசிய நெருப்பாக்குவா நிறைய பேருக்கு ஏசி போல வேறு ஏசிய கட்டி உள்ளுக்கு வேறு ஏசி போடுறது அப்போ நம்முடைய பிரச்சனை இல்லாம நேரம் போகும் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் இப்ராிம் அஹ்ரா நிற்பா அப்படி இல்லன்னா இப்ராஹிம் அலைவானா பெரியார்களே இல்ல அலிமால முதல் வார்த்தை அல்லா துறா இல்ல சொல்லுங்க முன்னாலி நடுவுல முசா அலை பேசாத இல்ல அந்த தண்ணிக்குள்ளே பதினோரு பாதை கி பாலம் கட்டுறது ஒரு மாசத்துல கட்டினாடா தண்ணிக்குள்ள பாலம் கட்டுறது லேசா அல்லா எவ்வளவு நேரம் போச்சு களிமாவிலு இல்ல முதல் வார்த்தை போச்சு பட்டையால தகப்பாறு நீலத்தால கருப்பாறுதான் எல்லாம் முக்கல்லிவன் குழுவல்லாம் கையிலே தூக்கில் முழுக்க வந்த அவன் நாடினால் ஆட்சியை கொடுக்கிறான் தந்த பிடுங்கி எடுக்கிறான் பிடுங்கி எடுக்கிற நாடினா எடுப்பாடி நேர்த்திக்கிறான் அனுபவிக்க எல்லாம் பேசினீங்க மாற்றமான போதோ என்ன ஆகுமோ ஒன்றும் அதிகமாக பேசுறாங்களோ அல்லா அவர்கள் மண்ரமான குடும்பம்ன வா உயே கார பெருமைப்பாளி பார்த்து காட்டுறேன் பாரு ஒரு வாகனம் வாங்குவே இந்த ஏரியா சேர்க்க பாரு வாகனத்தை கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு ஒரு உடுப்ப உடுப்பாட்டுவே எவனும் கண்டிருக்க மாட்டான் பெருமை பெருமை சொன்னாங்க பால தேலந்து பால தேலந்து ஒரு அஞ்சு விஷயம் அது மாதிரி ரசூசல் சுகை பிரதமர் எல்லாத்தான கைகள் சொன்னாங்க என்ன ஓவினே ஏ ஓதினே ரெண்டை சொல்லித்தான் என்ன ஓவினே போன அடிக்கடி ஓரிக்கும் அடிக்கடி ஓரிக்கும் அல்ல பெருமையை விட்டு காப்பாற்றோம் காப்பாற்றுவோம் சோதனை விட்டு காப்பாற்றுவோம் அமல் செஞ்சு செஞ்சு பெருமை அடிக்கிற கூட்டத்தை விட்டு அவரை காப்பாற்றுவோம் அதான் ஹதீசே குதிசில வருது இல்லையா சில பேர் அல்ல பணக்காரனாகவே கூட்டு போட்டாலும் ஏழையா தான் வைப்பானுமா பணக்காரனாய் தான் பாவியாய்வான் சில பேர் அல்ல நோயே கொடுக்க மாட்டானா ஏ நோய கொடுத்தா பாவியாய்வான் சில பேருக்கு சுகத்தை கொடுக்க மாட்டானா அல்ல நோயே நோய் ஏ, அமைய விட மாட்டான் அமல் எல்லோ போனை இங்கே, இங்கே, பார்க்கணும் அமல்விடும் பாவியாயிரும்பு அஞ்சு வருஷம் சொல்லு தகச்சு யாராவது சொன்னா என்ன தெரியுமா உனக்கு பத்து வருஷமா தகச்சல் சொல்றேன் தெரியுமா கரிகட்டே ஆயிருச்சு சொல்லி பொ எனக்கு தெரியாம பத்து வருஷம் அவ்வளவு தம்பீர் விடல்ல போச்சு எல்லாம் போச்சு சகோதரர்களே அமலை பாரமாக்குங்க அமலை பாருகாருங்க ரெண்டு விஷயம் தெரியும் ஒ அமலை பாலமாக்கணும்னமாக்கணும் அம நிருப்பானா சொல்லுங்க பத்து பதினஞ்சு ஹஜி அப்படின்னு என்ன ஆனா நிருப்பானா சொல்லுங்க நிருப்பா கலப்பலிஸ்தான் பயது பயிரீங்க ரெண்டுதான் நம்ம எத்தனை இப்ப அபூக்கர் சுபவை எங்கே அல்ல எண்ணா கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு அதனால அஞ்சு ரொக்கா திட்டாரு புகழ் கொஞ்சம் கூடிய கூடிய கிடைக்கும் கிடைக்குமா அசர் விட்டாலும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது பூக்கலையா அப்படின்னு சொல்லுவேன் மதுர விட்டாலும் ஏழு ரீனா சேர்த்து அப்படின்னு என்ன கிடைக்க போகுது நன்மை அப்படி அப்படின்னு ஓகே மூணு தான் எப்படி சொல்வதைக் காண்டோ அப்படிதான் சொல்லுவோம் மூலைகள் வேலை கொடுக்கற பெரியாது சோதனை அமல் செய்ய விட மாட்டேன் செஞ்சா பாவி ஆயிருவான் அதனால நல்லா இருக்குமா லாஹ் இல்லா இல்ல அந்த கூட்டத்தை வீட்டு பாதுகாப்பு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரு சகாபி வந்தார் யார் சொல்ல சொல்லால நீங்களும் மருந்த பாரு மூளைக்கு வருதா நம்ம அறிவுக்கு விளங்குதா சகோதரே அப்துல்லா அமருகுல்ல நிறைய பேர் சொல்லுறா பீல்டுக்கு இறங்கணுமா சொல்லு தருவராமா ஆயுதம் இடத்துல புகும் போக முடியாத இடத்துல போவும் அதற்குள்ள சக்தி உலகத்தில் யாருக்கும் கிடையாது மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க அந்த மூணு பேரும்க்குள்ள இருக்கிறது அவங்க புஞ்சாதிக்கும் தெரியாது உம்மாக்கும் தெரியாது தெரியாது நாட்டு ஜனாதிபதிக்கும் தெரியாது பாதுகாப்பு அமைச்சருக்கும் தெரியாது தெரியாது தெரியும் தெரியும் அல்லாக்கு தெரியும் பாருங்க வேற வழியே இல்லை நம்ம நினைக்கூடாது மூணு பேர் மூணு துவாவும் செய்வார் சௌதரே கல்லு வந்தாரா இல்லையா இந்த கட்டளைக்கு முன்னாலே அறிவை பாவிப்பது என்ன சொன்னாலும் மூளைக்கு வேலை கொடுப்பான் பட்டா செய்வா படலடி அல்லா சொன்ன அப்படியா ஒரு மாட்டாருங்க அந்த மாட்டுக்கு மனிதன் மையத்துக்கு மேல அடிங்க மையத்து உயிர் வரும் அவன்கிட்டி அல்ல கண்டு மாற்றோ காலோ ஏதோ எடுத்து எடுத்து மையத்துக்கு மேல அடி மையத்தை உயிர் பெற்றோம் மூலைக்கு வேலை கொடுத்தான் மையத்துக்கு அடித்தூசா என்ன கிண்டல் நீங்களும் இது அந்த வீட்டில் போனாரு சொந்தக்காரே அல்லா நாடிதான் சந்தோஷம் போர் இல்ல ஒருத்தரை கொண்டு வரணுமா அவ்ளோத்தை அணைச்சாரு ஓடோடி போனாருவா சொல்லட்டா முடிஞ்சு போச்சு இப்ப ஒரு சந்தேகம் யாரும் என்ன என்ன என் சந்தேகம் ஐயா இவன் ஆடு வந்திருக்கேன் இது ஹராமா பாத்தீங்களா சாபிகிற நான் தொருத தொருத வீணா போகலன்னு வீட்டுக்கு நான் கேட்ட சுபா அந்த வீணாக்க ஒரு கார வீணாக மாட்டா அப்படி செய்ய அந்த நேரம் கூட கோல் பண்ண ஒரு பேச பொரைக்கணும் மூவாயிரம் ரூபாய் காசு அதனை தம்பி அவசரப்படாங்க அது எப்படி கிழமையா மூவாயிரம் அந்த பேசுலுக்கு இத்திரி காடும் ஒரு வேற பேர் ஹலாலா சொன்னேன் அவசரப்பட அவரு மபாஸ் முப்தி இருந்த அதுரத்து இருக்கிறாங்க முப்தி சாப்பிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு போன கொடுத்தேன் அவரு விஷயத்தான் கேட்டே ஆறாம் கைய வச்சிடாதன் கைய வச்சிடாதீங்களா கஷ்டமான நேரத்தில் வரக்கூடியது கூட அராமலா பார்க்கறது நான் நடக்கும் நடவடிக்கை கஷ்டமான நேரத்தில் வை ஆனா ரசூத்தலா சொன்னாங்க நிரப்படிய பாத்திரோசமான பாத்திரம் வைர போல வைத்து பொருப்படுத்த போடுவது என்பதை தலைவரானே விபச்சாரம் செய்யணும் தோன்று உள்ளத்தில் இந்தியூறு இந்திய ஊறினா தான் போய் சேரும் மெஞ்சானம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு முன்னால தோற்று போல சருத்திரம் அந்த உலகத்தில் இருக்கு தன்னுடைய சூரியன் புதல் இல்லாத பெரியார்களே அவ சொல்றாங்க சாப்பாடு சாப்பிட்டா ஹலாலால என்று வரும் வரும் அல்லா குபையா குலூமினு முடிச்சு போட்டா சாப்பிட்டவனுக்கு தான் அமல் செய்யற என்ன வரும் புத்திதான் வரும் அதனால சாப்பாடு எங்கேயோ பத்தியில் போன ஒரு ஆள் ஆ பத்தியில் போன ஆள் பார்த்தா ஒரு ஆற்றுல ஒரு ஆப்பிள் பழம் வந்துருச்சு பத்தியில் சாப்பிட்டேன் சாப்பிட்ட போற யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறாரு தண்ணியில் ஆப்பிள் பழம் வருமா மரத்தில் தண்ணி வரும் தண்ணியில் வராது சாப்பிட்டவே இல்லை அப்போ இது எங்கேயோ ஒரு தான் வந்துருக்கு எதே கிட்ட அல தேடி போறாரு தோட்டம் போய் பார்த்தா ஒரு தோட்டம் இருக்கு எதை பாட்டி எப்பலாம் வாழைக்கணும் வாழைக்குண்ணா என்ன விஷயம் பத்து கிலோ வந்து சாப்பிட்டு தேடி வந்தா தோட்டம் கொஞ்சம் வேலை செய்ய வேலை செய்யற சொல்லி எல்லா பாதுகாப்பு சோதனை நேரத்தில் கஷ்டம் நேரத்தில் பசி நேரத்தில் எல்லாரும் தெரியாது சோதனைகளே இப்ப அமல பாடமாத்தோடு ஏன் அமலா நிருப்பாய் இன்னொன்னு இருக்க அமல பாதுகாத்தோ அமல பாதுகாக்கிறேன்னு என்ன சொல்ங்கு வச்சு கவித்துல சோதர்கள அதாவது ஒரு சாதாரண கடுகள ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அவன் எழுபது வகையான ஒப்புக்கொள்ளப்பட்ட பருவான தொழுகை எல்லாம் அவனுக்கு எடுத்து கொடுத்துருவான் எழுபது தொழுகை பங்கு வைக்கிற மற்றவனை பத்தி புறம் பேசினா அவனுக்கு பங்கு வச்சாச்சு இசி கட்டினா அவனுக்கு பங்கு வச்சாச்சு அநியாயம் தெரிஞ்சா பங்கு வச்சாச்சு மணி முப்பி பங்கோட்கார யாரு பங்கரோட அமல்களை செஞ்சு வந்து பங்கு வைப்பாங்க இன்னைக்கு சர்வசாதாரணமான பாவம் ஆயிருச்சு பொறம் கோல் சர்வசாதாரணவாதம் நூறு பேர் சேர்ந்தா நாலாவது வருஷம் பேச்சு எல்லா பாதுகா மூணு பேர் நானாவது ஒருத்தர் தெரியுமா தெரியுமா பங்கு வைக்கிற மூணு பேர் பேசிக்கொண்டிருந்து நான் பேசி வரேன் போனாரா இப்ப ரெண்டு பேர் தானே மிச்சம் அந்த ரெண்டு பேரும் எழுப்பி போனாரே எழுப்பி போறானு எப்படி தெரியுமா என்ன செய்ய தெரியுமா இப்பதான் பேசிக்கிற அவர் எழுதி போனேன் அவரை பத்தி பெரியாலை சோதகரே அமலை கணமாக்குங்க அமலை பாதுகாருங்க வெளியினத்தையும் அவளுடைய தவறையும் பேசி அவனுக்கு பங்கு வச்சு பெருங்கையோடு போயிறாய் நெருங்கையோடு போயிறாய் அவன் மேலான பெரியாலை சோதகரே சோதனை நேரம் கஷ்ட நேரம் அந்த ஆடுக்கற சொல்ல வாயில போறது எல்லாத்தான் நோவு கொடுத்துருந்தாங்க அப்ப ஒரு கஷ்டம் நோவு ஒண்ணுமில்லை ஒரு துண்டு துண்ணிய கொடுத்தாங்க அதாவது அரியலான் போய் விசிட்டு அது கிடைக்கிற காசுல ஏதாவது வாங்கிக்குவாங்க அல்ல போறாங்க போய் ஒரு ஆறு திருகத்துக்கு வித்தாங்க ஆறு திருகத்துக்கு வித்துட்டு புகழ் உதவி செய்யுங்கிறார் போய் கேட்கிறாங்க அஞ்சு ஆறு அந்த நேரம் அஞ்சு துவா வருது அஞ்சு துவா வேணுமா பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் ஐயாயிரம் ஐயாயிரம் ஆடுகள் அல்லாட பாதையில ஹதியா கொடுப்பாங்க அங்கே ஆட்ட விட்டா அல்லா உத்தாரு அல்லா என்ன செஞ்சா பிள்ளைகள் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆடி சதக்காபுரி கைவிடமா தான் கொடுத்துட்டாங்க ரொம்ப கவலை பாத்தியமான நோம்பு அத்தன் நோம்புல என்ன செய்யறது கையில ஒன்றுமீ அப்படியே போற நேரம் வந்தாரு அழகான மனிதர் அத்தலா வாழைக்கு அடகான சிவந்த ஒட்டகம் அலிதரை பார்த்தா அவரும் பார்த்தா என்ன மனிதரே ஒட்டகத்தை பாக்கிறீங்க வாங்குற திட்டம் ஏதாவது இருக்கா அவர் கேட்கிறார் வந்தவர் அலிக சொன்னாங்க வாங்குற திட்டம் இருக்கு இல்லைன்னா திட்டம் நல்லாதான் இருக்கு வேணுமே அப்படியாட்டு விட்டு போங்க எவ்வளவு நூறுதான் போகும் சரி எடுத்துட்டு போறாங்க நூத்தி அறுபது திருவண்ணாங்க வீட்டுக்கு போய் பாத்திமா நாயுடு மடியில போட்டா பாத்திமா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி துணியா என்னையா மாவா பேச மா அறுபது ஆயிரம் மனைவிட மடியில போட்டு உனக்கு எதுவேனாலும் பாத்தி அவங்க ஒரு ஏழை குடுத்துட்டேன் வர்ற வரைக்கும் பாத்தி மாநாய் சொன்னாங்க வகையுடைய காலம் நாங்க ரெண்டு பேரும் போய் ரசூல் நடந்ததை சொல்லுவோம் அவங்க என்று சொல்லாத சொருக்கத்து பெண்களுக்கு தலைவியா சும்மா வகிவுடைய காலம் நபி சொல்லும் போயாச்சு சொல்லாத முன்னாலே நடந்த செய்தியை பத்தணவன் பத்தியில இந்த நேரம் கூட அறாமலால் பார்க்கிறார் இப்படி ஒரு பிள்ளை அல்லா எனக்கு தந்தானே சந்தோஷ பட்டில் சொல்றாங்க அலியே ரவி அல்லாம் லாபகரமான யாவா செய்றான் நாங்களும்டையில் உட்கார என்ன சொல்ல பாத்திமா நாயிட பேருந்து அதில் பயப்படுற விதத்தில் பயப்படுக்கிற உங்களை தகவல விதமான பிரச்சனையில இருந்து வெளியே வர்ற வழிய நான் காட்டுவேன் பிரச்சனை அனுப்புறது அல்லா பிரச்சனை இல்லாமக்கிறது யாரு அல்ல அனுப்புறது அல்ல இல்லாமக்குறது வேறொத்தர் இல்லை பல ஆகாச பலரும் ஒரு சோதனை வந்து விட்டதா அந்த சோதனை அல்லாஹுவை தவிர வேற யாராலும் இல்லாமலாக்க முடியாது தெளிவான ஆயம் அழுத்தமான ஆயம் அல்லாதான் அந்த பிரச்சனை இல்லமாக்கும் யாரும் வாழ்க்கையில பிரச்சனையாடு வாட்சிகாரத்தாலயம் அரசாட்சி ஆலயம் பக்கத்தூத்துக்காரனாலேயோ தந்த வேலை செயல வேலைக்காரனாலேயோ மனைவி அமல் தான் ஒரே பிரச்சனை தட்டை ஏசி ஆக்கினா ஏசி ரூம்ல கொண்டாடி கொண்டு போய் வச்சா நிம்மதியா தட்டை ஏசி ஆக்கின ஏசி ரூம்ல தண்ட தீர்வு அங்க இல்ல பார்க்கற இல்லை நூறு பார்க்கற இல்லை ரூம்ல இல்லை இல்லை முல்லா சாவிய மூணு பேர் தேடினா பத்து பேர் தேடினா பதினோரா அவன் ஒரு புத்தி என்ன தேவையே காலையில இருந்து தேடி சாவி கிடைக்கலையா கிடைக்கலையா பத்து பேர் தேடியுமா கிடை கேட்டாங்க போற சாவிய ரோட்ட தேவைகளை கிடைக்குமா இல்லப்பா வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு ரோட்ட வெளிச்சவா இருக்கு அதனால வெளிச்சத்துல தேடி வேண்டாம் எங்க இருக்கோ அங்க தேடல்லாரோ அங்கேயோ அங்க தேட்டு பங்களா வெளிச்சமா தெரியுது அங்க நிபதி இல்ல அங்க இல்ல எங்களுக்கு இமாந்து மனைவியோட பிரச்சனை போறார் அது என் பொஞ்சாதிகளுக்கு சொல்லுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நீ மாத பேசாது வகையில் ஒரு சொல்லு ஏன்னா கபி விரும்பி போகல பொஜாதி ஏதாவது சமைச்சு வச்சிருப்பான் சாப்பிட்டு நாவார புகழ் ஆஹா எந்த அருமையான சாப்பாடு இதை போல ஒரு என் வாழ்க்கையை சாப்பிட்டு கிடையாது சொல்லி அவ சும்மாவே தரந்தராயிரு அப்படியாதி ஒழுத்திரைப்பு போயிட்டு பாருங்க எல்லாவிதமான பட்டி பிடிச்சு கொள்வாங்களோ சகலவிதமான பிரச்சனை என்று அல்ல அதுக்குன்னுறது ஓடுற பாயபாபு எங்கப்பா போறீங்க எங்க போறீங்க நீடி எங்க போறீங்க வெற்றிய தேடி எங்க போறீங்க சந்தோஷத்தை இத விட்டு பிளான் பண்ணி திட்டம் போட்டு நிம்மதியா வாழ நினைச்சா முடியாது முடியாது திட்டம் போட்டார் பிளான் பண்ணினார் வீட்டுக்கு போனார் அவ சாப்பாடு செஞ்சு வச்சா ரசம் வச்சிருக்கா இவருக்கு ரசம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசத்தை செய்தவன் கைக்கு தங்க வளைவேண்ட சொல்லி அவளுக்கு போவ ஏறு ஏறு ஏறு பார்த்துக்கிட்டே இருந்தார் இவர் புகழ்ந்துகிட்டே போறார் இவர் புகழே அவளுக்கு போகாமிதான சொன்னேன் தந்தவழையான சொன்னாலா போனவனை உனக்கு ரத்தம் நாக்கு தட்டில் உனக்கு தங்க வலையில் யாபகம் வரல இன்னைக்கு ஏண்டா பேசுகிறேன்னு நினைக்காங்க பேசாமல் இருக்கலாம் இது என்ன திட்டம் போட்டு நிம்மதியா வாழ போறாங்க பிளான் பண்ணி எங்க எங்க ஆட்சி உள்ள சொந்தக்கார சந்தோஷப்படுத்தாமல் சிந்திக்க சொன்னா காதல அடைச்சுக்கிறது மறைவான விஷயத்தை நம்பருக்கு பேர் தான் அல்லது அல்லாட உதவிகள் முன்கர் நக்கீர் மறைஞ்சி என்னெல்லாம் கணக்கு தெரிய சொல்லுங்களே அல்ல கணக்கு தெரியுதா போர்க்கட தெரியுதா இதக்கத்தில் நம்பணும் வட்டி எடுத்த நம்ப வட்டி வளர்க்கிறவா தெரியும் ஈமான் இல்லையா அதற்கு மாதிரி வேலையா ஏதோ சொல்லி இருப்பாங்க நம்ம அதெல்லாம் கேட்டா வாழ்க்கையில முன்னேற போச்சா மீன் மீன் தாய் மீன் போகல பின்ன குட்டி மீனதா போலாம் ताई मी तिरमी तिरमी बात बातें बोला कुट्टी मी नेला ऐना इल्ली उम्मा ரொம்ப பாக்குறாங்க अम्मा ऐना उम्मा சொன்னாளா ஒரு விஷயம் என்ன கேப்பீல சொல்லும்மா বলங்க उम्मा சொன்னாளா இங்க라 போய் இல்லையா அது சாப்பாடு மாதிரி உண்டு தோங்கு అలా வாயை വെச்சிராத అలా வாயை வெச்சா ரொம்ப குவியா இருக்கும் நீ எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டே அது நீ வாயை வெச்சப்புற இன்னமும் كيلو ஆகும் அப்ப இன்னு நீ நல்லா சாப்பிடுவியா மாட்டி மேல இழுப்படுவன் மேலே இழுத்தா பிரமான வானம் பூமி சூரிய சந்தரே போண்ட வாய் ஒரு கவுல இருக்கும் ஒரு நூல்லை அந்த நூல ஒரு கம்பில் கட்டி இருக்கும் அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும் அந்த கைக்கு ஒரு உடம்பு இருக்கும் அந்த உடம்புல ஒரு வாய் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பண்ணு இருக்கும் இடு உனக்கு அதை விட வேதனை ஒன்றுமில்ல திரும்ப ஒரு சத்தியை போட்டு உடனே கொண்டு போவான் வீடு ஒன்று இருக்கும் அதுல கூரே கதவு அங்க ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவத்தி உனையா அது பெரிய முடி இத கூட வீணாக்கிடுவாங்க நான் சொல்றத கேள்வி சொல்லிச்சா உமா நீங்க மேல பெரியாத சோமான தக்குவாவுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கைய இப்படிதான் எதிர்பார்க்கிறான் நம்ம எல்லாம் அடிமைகளா இருந்தோம் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம் ஆனா எங்களை விட விலால் ரவி எல்லாத்தையும் வித்தியாசமான ஆளு யாரு சொல்றான் சுமையா நாயகி பதர யாசிரதி எல்லாத்தாளான் ஒரு தடவை என்ன சித்திரவதை இனி இல்லாத கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டால மூச்சு எடுக்க முடியல இப்ப தனி தூக்கேட்டான் சொல்லு சொல்லிட்டேன் காபிரா பாவியா இட்டே என்று சொல் என்று சொ பெரிய பாவம் ஆனால் வற்புறுத்தினாலே அன்றி அன்றி உள்ளே அம்மா இருக்குறாங்க இந்த ஆயத்தரங்கினுடன அல்லாட நவி சொல்லாத அடிமைகள் ஆகிய எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க என்ன உங்களுக்கு சோதனைகள் தாங்க முடியாதா சித்திரவதைகள் தாங்க முடியாத சொல்லுங்க உள்ளத்தை அடிமைகளும் மாத்திரம் இந்த சலுகையை பாவிக்கல்ல அடிக்கு மேல அடி அல்ல சொல்லிடா அபூஜகல் ஓசோபா வந்தானா விலாரது அடிக்க தெரியாது அபூஜக மற்ற தலைவர்கள் வந்து உண்மையாக சொல்லுவாங்க நாங்க எங்கட அடிமைகளுக்கு அடிக்கிற அடி அல்ல ரெண்டு உனக்கு அடிக்க தெரியல் நோவினை கொடுக்க தெரியல வெறுப்பொழுதுல தலை காத்தாட்டு கேவலமாக்குற மத்தவங்க ரெண்டுன்றாங்கள நீ ரெண்டும் சொல்ல சகோதரிகளே இனி இல்லாத கொடுமைகள் செய்தும் மக்களுடைய அந்த சிறு பிள்ளைகளை கழுத்துல கயிறு கட்டி கொடுத்து இழுக்க வச்சு இழுக்க வச்சு மக்காவுடைய அந்த ரோட்ல அப்படி இழுக்க முடியுமா அப்படியெல்லாம் இழுத்து வந்து உமையாவுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால இருக்கும் பொழுது உதடு துடிக்குது உமையாக்கு சந்தோஷம் அல்லா ரெண்டு சொல்றாரு போல ஓடி வந்து காதை வைக்கிறான் வாயில அஹத் அகத் என்று பெரியார்களே சோதரிகளே அல்லாஹ் கைவிடுவானா அல்லா சந்தர்ப்பவாதியா அல்லா சுயநலவாதியா அல்லாட தீனுக்கு பாடுபட்டவங்களை அல்லா முடியுமான் தியாகத்தை வாங்கி கை விட்டுருவானா அல்லாட தீனுக்கு என்ன தியாகம் செய்யுங்களோ அந்த ருசியை இந்த உலகத்துல சுவைக்க வைக்காமல் மூத்தாக்க மாட்டான் உங்க தியாகத்துடைய அளவு இந்த உலகத்தில் அல்ல சுவையான் அதற்கு அப்படி செஞ்சாங்க இல்லையா அல்ல எவ்வளவு பெரிய பதவி குட்டா இந்த உலகத்துல தெரியுமா இந்த உலகத்துல அவன் முதலாவது இமாமியார் இந்த உலகத்துல தொழில் தொழுவான் இமாம் இந்த ஊரில் கிடையாது அப்ப இந்த உலகத்தில முதல் இமாம் யாரு ஆதமலை தொட்டும துறை இந்த உலகத்தில் முதல் இமாம் நமது உயிருக்கு மேலான கணவன் நபிகள் நாயகம் சொல்லலாம் தான் அதுவரைக்கும் யாரும் தொழுவிக்கல இந்த உலகத்தில் தொழில வைத்தது ரசூத்ரா தான் முதலமைச்சர் சோதரிகளே இமாமுக்கு ஈக்குவலான பதவி இந்த உலகத்தில் எது சொல்லுங்க இந்த இமாமுக்கு சம்ம அந்தஸ்து பதவி எது முதல முன் திறந்தவரா இமாம் திறந்தவரா அப்படி கூட இருக்கிறாங்க சில கிதாவுல முகஸ்தீன் தான் திறந்தவரும விட இருந்தாலும் கருத்து இமாம் தான் பிறந்தவர் முதல் இமாம் இந்த உலகத்தில் வேறு யாரும் வாங்கு சொல்ற இந்த உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது கூட்டீசம் பாங்க சொல்லுகம் எந்த உண்மத்தும் முதலாவது இப்ப மக்கள் இதுவரைக்கும் மிக மிகப்பெ சகாவிகள் காரிகள்த்துடைய காரிகள் இருக்கிறாங்க ஆனா நதியகம் சொல்லு கேட்டா சந்தர்ப்பு நப முதல் பாங்கு யாரு மக்கால இத கேட்ட ஹாரிஸ் பின் ஹிஷாம் அபு ஜஹல்டன் முகமது சொல்லுங்க மைத்துள் முகதலையும் அவர் இல்ல நீங்க உமர் இல்ல போயிருக்க உமரதி போலவே இருப்பார் அவர் அனுப்பி வச்சா அவற்ற சாவியை முறைடா உமர் ரொம்ப வேகமா போறார் ஜோசா வேலை செய்ய முடியாது சரி வர இப்படி எல்லாம் ஜோசா போயில அமைதியா போகணும் கேட்டுக்கிட்டே கடைசங்களா தம்பி நான் உமர் தான் எப்படி இருந்திருக்கும் அவரு சொல்லி இருக்கும் மதிய நீங்க உமர் இல்ல நீதான் போன தெ கலை அடிமை கையில செருப்பு கையில கடிவாளம்ல படிச்ச அடையாள என்ன அடையாளம் படிச்சீங்க சௌராத்திர நாங்க படிச்சிருக்கோம் உமர்வு கத்தா வருவாரு அவர் எப்படி வருவாருன்னா அவருடைய உடம்புல இருக்கிற அந்த ஜுப்பா அது பதினேழு பதினெட்டு ஓட்டைகளுக்கு மேல இருக்கும் சௌராத் எழுதி இருக்கு அவருடைய அடிமை வாதத்தில் வருவாரு எஜமான நடந்து வருவாரு எஜமான வலது கையில அந்த அடிமையின் வாகனத்தின் கடிவாளம் எடுத்துகையில அவருடைய செருப்பு இருக்கும் நேரம் பார்த்து மனப்பெய்ஞ்சிருச்சு செருப்பு கையில அந்த ரெண்டுதான் தான் நடந்து இதை வச்சுதான் அப்படியா உமரதியா போறாங்க பிலாவை தேடி தெரியும் விட மாட்டேன் எப்படிப்பட்ட ஒரு அந்த தேடி போறான் போய் உமர் இல்லாத வாங்க சொல்லி இருக்க அமீர் மூவி கெஞ்ச தேவையில்லை அமீர் காபிக்கல்ல எங்களுக்கு வழிகாட்டியான சொல்லும் பொழுது எனது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நிப்பாங்க நான் இந்த சொல்லுவே அப்ப நான் யார்த்து சொல்லுவேன் சகோதரிகளே இந்த மூணு இடத்துல அல்ல அனுமதி கொடுத்த அல்ல சொல்லி அல்ல சொல்ல கைவிட்டானா அல்ல சந்தர்ப்பவாதியாவை அடிமையும் பாக்கியத்தை அடைஞ்சாங்க அது மட்டுமா நாளை கேமத்தினால மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது காட்டுவாங்க சேர்ந்தவர் உண்மத்தை பார்த்து கோபடு சேர்ந்தவர் முதல் வாங்கி பிலாரது பெரியால சகோதரர்களே இந்த மகத்தால் ஒரு படி அல்லா தந்திருக்கிறார் எதுல நீங்க கை வைங்க உயர் பதினேழு பதினெட்டு வயசு மிகப்பெரிய ஒரு சகா பாதி துணி பாதி எல இருநூறு திருவண்மதியான ஆளை உடுத்தவர் போகாம விளங்காது அல்லாட பாதையை போல அலைஞ்சி திரிஞ்சு பாடுபட்டு மகனே என்னடா பண்ற நீச்சல் பலவரம் உடஞ்சு போகுங்க ரெண்டு வருஷம் அடிச்சா ரெண்டு வருஷம் முடிஞ்சு உமா கொண்டு போய் போட்டா கடல்ல செத்து போயிருவான் நீச்சல் பலவ ஏதாவது கத்திரிக்க தண்ணீர் காச்சல்லை வீட்டில் உட்கார வச்சு அக்கலை போறேன் அங்கேயும் பித்ராவா தான் நிம்மதி வேணுமா படைச்சு அல்லா சந்தோஷப்படுத்த இங்க தான் தீர்வு சகாதிகள் பெரும்பகான் தோண்டி தண்ணி வருது மழை பெய்யுது தண்ணி வருது சரியான சந்தோஷம் தண்ணி கஷ்டம் முப்பது அடி நாற்பது அடி தோண்டி தண்ணி எடுக்கிறோம் கடைக்கு போய் ஒரு பன்னெண்டு பைப்பை வாங்கிட்டு போன கிராமத்து மக்கள் கூப்பிட்டு முடிஞ்சு போச்சு என்ன போட்டாரு தலைவர் வந்து பக்கம் திறந்தாரு உடஞ்சு போச்சு பன்னெண்டையும் திறந்தா மனசே தண்ணி வரல காற்று தான் வருதுகளே அங்க பைப்புல இருந்து தண்ணி வரல அந்த பைப்புக்கு பின்னால இன்னொரு பைப் இருக்கு அந்த பைப் இஷ்டு போயிருக்கு நான் அது இ பொ பத்து வருஷம் இது சொல்றத்துல நாற்பது நாள் போனோம் எப்படி வருஷம் நாள் பெருசா பத்து வருஷம் ஜமாத் போயிருக்காங்க அதே பிள்ளைக்குள்ளாடி எங்களை வீடு அவனுக்கு தான் கவலை டக்கு நாற்பது நாலு மாசம் டுக்குறாங்க ஒரு கிழமையில மாப்பிளைய பிரிய பொண்டாட்டி தயார் ஏ என் பொறுமையை தெரியுது பொறுமை தெரியுது பொறுமையை தெரியுதுமா பாப்பா எல்லா போட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளையை ஏற்றி அதனால பொண்டாட்டி தயார் மாப்பிள்ளையே அதே போனாலே இத்தனை பிள்ளைகளை பெற்றதாக்கு வளர்த்ததற்கு இன்னைக்கு நம்முடைய குழந்தை ஒரு புள்ள பொடியும் ஜப்பானுக்கு போகத்தான் ஜப்பான் போகத்தான் என்னடா இது யுத்தத்துக்கு போக அல்லாட பாதையில போங்க மனைவிக்கு விளங்கும் என்ன கணவன் ரப்பு இல்ல அல்லாதான் ரப்பு என் கணவு அல்லாட பாதையில போயிட்டான் விஷயம் நடக்குது எல்லாம் நடக்குது வாப்பதான் எல்லா விஷயமும் நடக்குது வாப்பா இல்லாட்டியும் வரமா இல்லையா படிச்சு கொடுக்கறா இல்லையா பாதையில் போன பிறகு போவே இல்ல கிட்டே இருந்து மௌத்தாய்க்கவா கொண்டாடி வார்த்தைகளை பேசுவான் போறீங்களே போறீங்களே திம்பே கண்ட கவலைதான் போறீங்களா அவன் சும்மா தலை எழுந்திரிச்சியா நீ கொண்டு போறீங்களா கொண்டு போறீங்களா வச்சுட்டு போவாங்க கொண்டு போயிருந்து நாற்பது வருஷம் பட்ட பாடு பொய் வாழ்க்க தவல்லி பொய் வாழ்க்கை கட்டத்தனிய கவருக்கு போய் இதனுடைய கூலியை நீங்க காணணுமா கண்ண பொத்தொன் கண்டவர் கண்டிலர் காணணுமா மௌத்தாயிரம் மௌத்தாயிட்டா திரும்பி வர முடியாது எனக்கும் அமல்ந்தர்பத்தை அல்லா நமக்கு